நத்தையும் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது கத்திரிக்காய் காராமணி பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ காராமணி ஒரு கப் தனியா ரெண்டு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் நாலு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கேப்பா மஞ்சள் படி கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு நன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல இப்போ ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு க ஸ்பூன் கடலை பருப்பு நாலு காஞ்ச மிளகா தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுவோம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துடுவோம் வறுத்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுவோம் போட்டுவிட்டு இந்த கத்திரிக்காயை நாலு நல்லா கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு டாஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுவோம் ரொம்ப தண்ணி விட்ட வேண்டாம் விட்டா போடும் அந்த எண்ணெயிலே அது வந்துரும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் நெய் மாதிரி வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுவோம் அது வேகிறதுக்குள்ள இந்த காரமணி வேக வச்சிருக்கோம் அதை எடுத்து இது வந்த உடனே அந்த காரமணி எடுத்து இந்த கத்திரிக்காயோட கலந்து விட்டுரும் காரமணி ஆல்ரெடி வந்திருக்கு அதனால நம்ம டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா போறோம் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆர் அளவுக்கு போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சக்கொல்லையா பொடி அதிகம் போட்டு நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் கத்திரிக்காயில எல்லாத்திலையும் படுற மாதிரி டாஸ் பண்ணி விட்டு கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் காரமணி பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்